يا ايها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا من كثيرا ونساء واتقوا الله الذي تسائلون به وان ترام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا تقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم وان يتق الله حدا رسوله فقد فاض فولغن اديم ان نستقل حديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاه والسلام وشغل الامور مختصاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار أَلَمْ تَرَ كَيْفَ ضَرَبَ اللَّهُ مَثَلًا كَلِمَةً طَيِّبَةً كَشَجَرَةٍ كَسَجَرَةٍ طَيِّبَةٍ أَصْلُهَا صَلْبٌ وَفَرْعُهَا فِي السَّمَاءِ تُؤْتِي أُكُلَهَا كُلَّ حِينٍ بِإِذْنِ رَبِّهَا وَأَدْرِبَ وَاللَّهُ الْأَمْتَى عَلَى النَّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ وَمَثَلُ كَلِمَةٍ خَبِيثَةٍ كَشَجَرَةٍ خَبِيثَةٍ جُذِرَتْ مِنْ فَوْقِ الْأَرْضِ مَا لَهَا مِنْ قَرَارٍ கண்ணியனுக்கு பெரியே அன்புள்ள சகோதரர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து இந்த தார் சலபியா அத்தார் அசலபியா அதனுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான மிகவுமே பிரயோசனமான இந்த நாட்டுக்கு மாற்றமல்ல தமிழ் பேசும் உலகம் அனைத்துக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் இங்கே தொடங்குகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இந்த பாடம் தமிழ் உலகத்தில் பரவலாக நடாத்தப்படாத ஒரு பாடம் என்றும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் பொதுவாக நாங்கள் எல்லோரும் அக்கீதா என்ற வார்த்தையை கேட்டிருக்கின்றோம் அக்கீதா என்றால் நாங்கள் எதை புரிந்து கொள்கிறோம் என்று அதைத்தான் நாங்கள் இங்கே விளக்குவதற்கு ஆசைப்படுகின்றோம் இங்கே உங்கள் எல்லோருக்கும் எத்திவைப்பதற்கு ஆசைப்படுகின்றோம் ஏனென்று சொன்னால் அக்கீதா இந்த வார்த்தையால நாங்கள் புரிந்து கொள்வது ஏதோ அதையும் விட விசாலமான அதையும் விட ஆழமான அதையும் விட பாரதூரமான ஒரு பிரயோகமாகும் வார்த்தை பிரயோகமாகும் அகிதா என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் அல்லாஹரபுல்லமீன் இந்த அகதாவுடைய விஷயத்தில் அருணி ரசூல் அல்லாஹி அலைஹி சலாத் வலாம் அவர்கள் இந்த கீதாவுடைய விஷயத்தில் மிக மிக கவனம் செலுத்திருக்கின்றார்கள் மிக குர்வான் அதை நல்ல முறையில் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது அதே போன்று சுண்ணூல் அல்லாஹி அலைஹி சலாத் வலாம் அவர்களுடைய வாழ்வு சஹாபாக்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ்ந்த வாழ்வு இவையெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆழமான மிகவுமே பாரதூரமான மிகவும் விரிவான பரவலான ஒரு அர்த்தத்தை அக்கீதாவை கொண்டு தருகின்றன என்று எங்கள் தெரியும் எனவே சகோதரர்களே முதலாவது அக்கீதா என்று சொன்னால் எதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் என்பதையும் நாங்கள் பார்ப்போம் அதன் பிறகு அதனுடைய அவசியம் அது ஏன் தேவைப்படுகிறது என்பதையும் நாங்கள் பார்ப்போம் இமாமுனா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலே ரிஜிரி கடைசி நூற்றாண்டில் முதலாம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலையும் இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலையும் வாழ்ந்தொருவர் மிகமே பிரபல்யமானவர்கள் மும்முசலமா ரஜயல்ல அவர்களிடம் பால் அறிந்தவர்கள் பால் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் பால் அறிந்தவர்கள் அவ்வளவு சிறப்பானவர்கள் அவருடைய ஒரு நண்பர் இன்னும் ஒருவரிடம் கேட்டார் இவருக்கு இந்த அளவுக்கு அதான் இமாம் ஹசனுல் பசரே ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கு இந்த அளவு ஞானமும் தெளிவும் விளக்கமும் இருப்பதற்கு காரணம் என்ன கேட்டபோது அந்த ஏ சொன்னார் அது அநேகமாக அநேகமாக ரசூல் லாஹி அலைஹி சலாத் வலாம் அவளுடைய மனைவி எங்கள் முஸ்லிம்களுடைய மோமின்களுடைய தாயார் அவர்களிடமிருந்து அவர்கள் பாலறிந்தனர் அதுவாகத்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவ்வளவு ஒரு சிறந்த அருங்கர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல் ஈமானோ அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் என்றால் நான் இங்கே அக்கிதா என்று சொல்லிவிட்டு ஈமான் என்று சொல்லும் நீங்கள் உறவுகளை ஆச்சரியப்படலாம் எங்களுடைய பாடத்தில் ஈமான் என்றால் அக்கிதா என்றால் எப்படி பொருந்து எப்படி சேர்ந்து வருகின்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஈமான் என்பது மனதில் வந்து இடம் பிடித்து கொண்டு ஒன்று மனதில் தனக்கென்று உறுதியாக இஸ்திரமாக இடம் பிடித்து கொண்டு ஒன்று அல் ஸான் அதை நாவு சொன்னது அந்த மனதில் இடம் பிடித்துக் கொண்ட அந்த விஷயத்தை நாவு சொன்னது உறுப்புகள் அனைத்தும் அனைத்து உறுப்புகளும் அதை உண்மைப்படுத்தின இதை அந்த மனதில் வந்து அமர்ந்து இருந்து இடம் படுத்திக்கொண்டு உறுதியாக தனக்கென்று ஒரு இடம் இடம் பிடித்து கொண்டு உறுப்புகள் உறுதிப்படுத்துகின்றன உண்மைப்படுத்துகின்றன என்று இமாமன் ஹசனுல் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹியலை அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அகீதாங்கிறது மனிதனுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அவன் அதன் பால் சென்று விடுகின்ற அந்த நம்பிக்கையின் பால் தன்னை சரணடைத்து விடுகின்ற அந்த நம்பிக்கையோடு தன்னை இரண்டற கலந்து கொள்ளுகின்ற அவனிடம் எவ்வளவு உறுதி கொள்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள ஒரு அறிஞர் சொல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது மலைகளை அசைத்து விடலாம் மலைகளை அப்புறப்படுத்திவிடலாம் ஆனால் மனதில பதிந்த அந்த அக்கீதாவை அப்புறப்படுத்த முடியாது என்று சொல்லுவார் அவ்வளவு உறுதியாக சகோதரர்களே அக்கீதா என்றால் ஈமான் இதையெல்லாம் சொல்லுகிறதோ அதை அனைத்தும் சேர்ந்து அதை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கை வாழ்க்கை பூராவும் அப்படி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மா பெரும் மாபெரும் உறுதியான மனதில் இடம் பிடித்த சொல்லுகின்ற உறுப்புகளால் உறுதிப்படுத்துகின்ற ஒரு காரியமாகும் அதுதான் அக்கீதா எனவே அக்கீதா ஒருவரிடம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்த்தது என்று சொன்னால் அக்கீதா ஒரு வருடம் நல்ல முறையில இடம்பெறவில்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அக்கீதா ஒருவரிடம் ஒரு குழுவிடம் ஒரு ஜபாத்திடம் ஒரு கூட்டத்தாரிடம் ஒரு சமூகத்திடம் ஒரு சமுதாயத்திடம் அக்கீதா சம்பூர் உறுதியான தன்னுடைய இடத்தை மனதில் அது பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் அது எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதற்கு யாரை நாங்கள் பார்க்கலாம் முன்மாதிரியாக பரிபூர்ணமாக ஒரு கூட்டிடம் வந்திருக்கிறது அது அவருடைய மனதில் பதிந்திருக்கிறது அவருடைய உறுப்புகள் அதை உறுதிப்படுத்துகின்றன என்ற ஒரு நிலை யாரிடம் ஆம் இது யாரிடம் சொன்னால் நாங்கள் ஒரே கூட்டத்தை மாத்திரம் நாங்கள் எடுத்து சொல்லலாம் அந்த கூட்டம் யார் சகாபாக்கள் அந்த கூட்டம் சகாபாக்கள் இதனாலதான் நாங்கள் பார்க்கின்றோம் அக்கீதா அவர்களுடைய உறுதி மனதில் இடம் பெற்றதை நாங்கள் பார்த்து சொல்லுகிறார்கள் நகர்த்து விடலாம் ஆனால் மனதிலே வந்து குடிகொண்டு அமர்ந்து கொண்டு அந்த அக்கீதாவை அப்படியே ஒருபோதும் நாங்கள் அப்புறப்படுத்த முடியாது ஆட்ட முடியாது நகர்த்த முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் இதைத்தான் நாங்கள் எல்லோரும் சஹாபாக்கள் பார்க்க வரலாறு எல்லா இடத்திலையும் உதாரணத்துக்கு அவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவர்கள் எதிரிகளால் கைது செய்யப்படுகிறார்கள் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு பிறகு குறைசி காவிர்களுக்கு அவர்களை கொண்டு போய் விற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் குறைசி பெண்மணி ஒருத்தி என்னுடைய மகனை கொன்றவருக்கு கொண்டவரு வஞ்சன் தீர்ப்பதற்கு கொன்றவனுடைய அல்லது கூட்டத்தினுடைய தலைமண்டையில் நான் மறுபாணம் மருந்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்மணி அவள் நேர்ச்சை செய்திருந்த ஒரு பெண்மணி அதனால இந்த அவரை குபை எல்லா அவர்களை கைது செய்தவர்கள் ஏமாற்றி பிடித்தவர்கள் அங்கே கொண்டு போய் இவரை வித்ததென்று சொன்னால் தனக்கு பெரியோரு தொகை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் அதனால் கொண்டு போய் வித்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களை தொழுவத்தில் ஏற்றி கொலை செல்வது ஏற்பாடு பண்ணார்கள்